34 நாலாம் பாடல் சிங்கார மடந்தையர் தீநறி போல் திருக்க இலை மலையில் தவத்தில் இருந்தார் சிவபெருமான் அவர் மீது மலர் அம்புகளை விட்டான் மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்தது நெருப்பால் எரிந்து சாம்பலானான் மன்மதன் பிறகு அதே நெற்றிக்கண் மொழியில் முருகப்பெருமான் தோன்றினான் இதனால் காமன் இருக்கும் இடத்தில் கந்தன் இருக்க மாட்டான் என்பது தெளிவாகிறது ஆசைகளில் மிகக் கூடியது எந்த ஆசை பெண்ணாசை மற்றவர்களை கவர்ந்து கொள்வதற்காக தங்களை அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு திரியும் சிங்கார மடந்தையர் பொருட்டாக புதுமகளிர் பொருட்டாக அவர்கள் மேல் ஆசை கொண்டு கெட்ட பாதையில் சென்று என் மனம் மங்கி குலைந்து போகாமல் எனக்கு வரந்தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார் சிங்கார மடந்தையர் தீணறிவோய் மங்காமல எனக்கு வரந்தருவாய் காமம் மிகக் கொடியது என்பதை கந்தபுராணம் பேசுகிறது தீமை உள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல் உணர்வினை தொலைக்கும் ஏம நன்னறி தடுத்து இருள் உய்திடும் இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில் என்பது கந்தபுராணம் காமமே நரக பூமி காணியாய்க் கொடுக்கும் என்பது திருவிளையாடல் புராணம் மங்கையரால் வகும் காமம் இல்லை எனில் கடும் கேடனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே என்பது கம்ப சித்திரம் நிறையும் உண்டோ காமம் கால்கொளில் என்பது மணிமேகலை இந்த காமத்தை மாற்றி கருணை செய்பவன் கந்தன் அவன் சங்கிராம சிகாவலன் அதாவது சண்டையில் வல்ல மயில் வாகனத்தை உடையவன் ஓங்காரமான மயில் தீங்கான காமத்தை மாற்றும் அவன் அருள் ஆறுமுகம் பெற்றவன் ஆறுமுகங்களில் ஒருமுகம் பார்த்தாலும் போதும் காமம் அடியும் அவன் கங்கா நதி பாலன் கங்கையில் தோன்றிய குழந்தை எல்லா அழுக்குகளையும் அகற்றும் கங்கை காமமாகிய அழுக்கையும் கழுவிவிடும் அவன் கருணையின் நிலையம் எனக்கு அருள் புரிவான் என்று பொதுமகளின் மேல் ஆசை வைக்கும் புன்னெறி மாறி நன்னறி அடைய முருகன் திருவடி பணிகிறார் அருணகிரியார் பொய்யெல்லாம் மெய்யன்று புனர்முலையார் போகத்தே மையலுரக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தங்கடலே சேரும் வண்ணம் ஐயனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அச்சோப்பதிகத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பாடல் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கது சிங்காரடந்தயர்த்தி நெறிபோய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சிங்கார மடந்தயர்த்தி நெறிபோய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கிருபாக க நால கிருபாகரணே